நிறை நேர்களுக்கு வணக்கம் தினமூறு துளிக்காக உங்களால் மேலும் கணக்கால் வீக்கம் கண்டபோது அதை எளிதில் குணமாக்க தொட்டால் சுருங்கி இலை எடுத்து தண்ணீர் விட்டு கொதிக்க வைத்து தீநீராக்கி அந்த தீநீரை கொண்டு அந்த வீக்கத்தை கழுவி வந்தால் அந்த வீக்கம் நீங்கிடும் அப்படி இல்லைன்னா அந்த தண்ணியே ரொம்ப நல்லா கொதிக்க வச்சனா ஒரு குழம்பு பதமாக வந்துடும் அதை எடுத்து இந்த வீக்கத்துக்கு மேலே பற்றா போட்டு வந்தாலும் கணக்கால் வீக்கம் முழுங்கால் வீக்கம்லாம் வெகு விரைவில் நீங்கிடும் நமக்கு இலை கிடைக்கலைன்னா நற்றினை குழுமத்திலிருந்து வெளியாகும் இந்நிகழ்ச்சி தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் பிடிக்கவில்லை என்றால் டிஸ்லைக் செய்யுங்கள் தொடர்ந்து பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்